மக்களை நீங்கள் காண்கிறீர்கள் அவர்களில் அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாய் இருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பின்பும் சிறந்தவர்களாயிருப்பார்கள் மார்க்க அறிவை பெற்றுக் கொண்டால் இந்த ஆட்சி அதிகாரத்தின் விஷயத்தில் மக்களிடையே சிறந்தவர்கள் அவர்களில் அதிகமாக இதை வெறுப்பவர்கள்தான் என்று நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று நான்கு ஒன்பது மூன்று முஸ்லிம் இரண்டு ஐந்து இரண்டு ஆறு